வணக்கம் லட்சணியின் இருநூற்று தொன்னூற்று நான்காவது செய்தி சேவை நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாலு ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமளம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் கால்நடை வரம்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது நாமக்கல் பேருந்து நிலையத்தில் உள்ள இரண்டு கடைகளின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் அப்பகுதிகள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள நாராயணபுரம் ஏரி உடைந்ததால் வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது சுமார் ஐநூறு வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது தமிழகத்தில் நிர்வாக பேரிடர் ஏற்பட்டுள்ள நிலையில் காலியாக உள்ள ஐஏஎஸ் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்றும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் கீழடியில் மத்தியத் தொல்லியல் துறையோடு இணைந்து தமிழக தொல்லியல் துறையும் வருகிற ஜனவரியில் ஆய்வு நடத்தும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் மதுரை மாட்டுத்தவணை பஸ் நிலையத்துக்கு மாநகராட்சி நிர்வாகம் எம்ஜிஆர் பெயரை சூட்டி பெயர் பலகையை இந்திய செய்திகள் குற்றப்பின்னணி உடைய எம்பி எம்எல்ஏக்கள் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்கலாம் என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வாதிட்டுள்ளது மானியம் அல்லாத வீட்டு உபயோகத்துக்கான சமையல் கேஸ் சிலிண்டர் ரூபாய் எழுநூற்றி ஐம்பதாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சிலிண்டருக்கு ரூபாய் பைசா அதிகரித்துள்ளது பத்மநாப சுவாமி கோவில் அதிநவீன பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு இங்கு மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த கோவிலின் முக்கிய பகுதிகள் நவீன கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது ஆந்திராவின் தலைநகர் உருவாக தாமாக முன்வந்து நிலம் கொடுத்த உதவிய விவசாயிகளை ஆந்திர அரசு சிங்கப்பூருக்கு சுற்றுலா அனுப்பி வித்துள்ளது கொல்கத்தாவில் நோயாளியின் வயிற்றில் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆப்ரேஷன் மூலம் அகற்றப்பட்டன குஜராத் இமாச்சல பிரதேசம் தேர்தல் எதிரொலியாக புதிய ரயில்கள் அறிமுகத்துக்கு தேர்தல் கமிஷன் தடை விதித்துள்ளது உலக செய்திகள் அமெரிக்காவில் உலக வர்த்தக மையம் அருகே பாதசாரிகள் செல்லும் பதில் கார் புகுந்து ஏற்படுத்திய விபத்தில் எட்டு பேர் பலியாகியுள்ளனர் தேசிய கீதத்தை அவமதிக்கும் நபர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள சீன அரசு திட்டமிட்டுள்ளது உலக அளவில் வெளியிடப்படும் கார்பன் வாயு அளவு இரண்டாயிரத்தி பதினாறில் அதிகமாக இருந்தது என ஐநா சபை எச்சரித்துள்ளது இந்தோனேஷியாவில் பிட்டாங் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகளில் பதிவாகியுள்ளது சேத விபரங்கள் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன ஸ்பெயினின் காடலோனியா மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றிய பிரிவினைவாத கட்சி தலைவர்களுக்கு எதிராக தேச துரோக வழக்கு தொடர்வது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறதாக ஸ்பெயின் அட்டர்னி ஜெனரல் ஜோஸ் மானுவல் மாசா தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரதிய ஏர்டெல் நிறுவனத்தின் செப்டம்பர் காலாண்டு நிகரலாபம் எழுபத்தி மூன்று சரிந்திருக்கிறது முன்னணி இ காமர்ஸ் நிறுவனமான பிளிப்கார்ட் மற்றும் விளையாட்டு கருவிகள் விற்பனை செய்யும் டெகத்தலான் நிறுவனமும் ஆன்லைன் மூலம் பொருட்களை விற்பனை செய்வதற்காக உத்தி சார்ந்த ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன ஜப்பானை சேர்ந்த என்டிடி டொக்கோமா நிறுவனத்துக்கு 120 இருபது கோடி டாலரை டாடா சன்ஸ் வழங்கி இருக்கிறது இதன் மூலம் கடந்த இரு ஆண்டுகளாக நீடித்து வந்த பிரச்சினை முடிவுக்கு வந்திருக்கிறது சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக ஆட்டோமோட்டிவ் கண்காட்சி நவம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ளது விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் துப்பாக்கி சுடுதல் போட்டி ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்போன் நகரில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற ஆண்டுகளுக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ஷாசர் ரிஸ்வி தங்கம் என்று சாதனை படைத்துள்ளார் இவர் ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய போட்டிகளில் தங்கப்பதக்கம் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதுக்கு பேட்மிண்டன் வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்தின் பெயரை முன்னாள் விளையாட்டுத்துறை இணை மந்திரி விஜய் கோயல் பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸின் ஆஸ்திரேலியாவின் தெய் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் திரைச்சி லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிப்பில் கௌரவ் நாராயணன் இயக்கத்தில் உதயநிதி மஞ்சிமா மோகன் இணைந்து நடித்துள்ள படம் இப்படி வெல்லும் இது சமீபத்தில் சென்சார் செய்யப்பட்டு சர்டிபிகேட் வழங்கப்பட்டுள்ளது நகைச்சுவை நடிகர் சூரி மதுரையில் துவக்கியுள்ள புதிய ஹோட்டலை நடிகர் சிவகார்த்திகேயன் திறந்து வைத்தார் விக்ரம் நடிப்பில் துருவ நட்சத்திரம் தனுஷ் நடிப்பில் எனை நோக்கி பாயும் தொட்ட படங்களை இயக்கி கௌதமேனன் இயக்கும் அடுத்த படத்தில் அனுஷ்கா நாயகியாக நடிப்பதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது இப்படம் ஹீரோயினை முதன்மைப்படுத்தி வருவதாக உள்ளது இத்துடன் நற்றின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்